அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கணபதி பூஜா விதி திருச்சிற்றம்பலம் நித்திய கர்மானுஷ்டானம் முடித்து கொண்டு தத்துவத்திரைய மந்திரத்தால் ஆசமித்து ஹிரதயத்தால் தொடுமிடம் தொட்டு பஞ்சாக்ஷர தியானம் செய்து கணபதியை பீடத்தை விட்டு அபிஷேகஸ்தான பாத்திரத்தில் எழுந்தருளப் பண்ணி பீடத்தை சுத்தி செய்து திருமஞ்சனம் செய்ய வைத்திருக்கின்ற தீர்த்த கும்பத்தை கந்த புஷ்பங்களால் சூழவும் சிவாய நம கவசாய நம என்று சாத்தி பின்பு பஞ்சாட்சரத்தால் பதினோரு விசை அர்ச்சித்து அஸ்திராய படுவென்று மணியசைத்து அஸ்திராய நமவென்று அர்க்கிய வட்ட கையில் ஜலம் பூரித்து பிரணவத்தால் ஏழு விசை கந்தாதிகளால் அர்ச்சித்து பின்பு கணேசருக்கு ஆசனமூர்த்தி மந்திரத்தால் புஷ்பஞ்சாத்தி தேவாரம் திருவாசகம் முதலியவைகள் ஓதி அபிஷேகம் செய்தல் விசேஷ தினத்தில் ஆகம விதிப்படி தைலக்ஷீர பல முதலியவற்றால் அபிஷேகித்து இடையே ஒவ்வொன்றுக்கும் ஜலத்தால் அபிஷேகித்து பின்பு சந்தனாதி கும்ப ஜலாபிஷேகம் செய்து ஒற்றாடை சாத்தி ஈரம் புலத்தி வத்திர பூடநாதிகள் அணிந்து சிவாய நமவென்று வெந்நீரும் கந்தகுரவே நமவென்று சந்தனமும் ஆசனமூர்த்தி மந்திரத்தால் புஷ்பமும் பஞ்சாட்சரத்தால் மூன்று விசை தூர்வாக்சதையும் தத்துவ திரையத்தால் அரிக்கியமும் கொடுத்து சாமானிய நிவேதனஞ்சு தூபதீபம் கொடுத்து பின்பு சுமூகாதி சிவாத்மஜாயநம ஈராகவுள்ள சோடச மந்திரத்தால் அர்ச்சித்து அர்க்கியங்கொடுத்து கிரமப்படி விசேஷ நிவேதனாதி தூப தீபாராதனை செய்து பத்திரஞ்சாத்தி தோத்தரித்து பிரதக்ஷணாதி புஷ்பஞ்சாத்தி நமஸ்கரித்து மனத்தால் ஹிரதயத்தில் எழுந்தருளப் பண்ணி கொண்டதாக சிந்தித்து முன் சொன்னபடி ஆசமனஞ்செய்து பஞ்சாட்சர ஜபஞ்செய்து திருவெண்ணீர் தரித்து கொண்டு போஜன விதிப்படி போஜனம் செய்யவும் மேலும் மேற்குரித்தபடி பூஜையை மானசீகமாக சுப்பிரமணியம் சிவம் தட்சிணாமூர்த்தி மூர்த்தி இவற்றிற்கும் செய்யலாம் இவ்வண்ணம் செய்திருந்தால் பரமாசாரியர் கிடைப்பர் மேற்படி பரமாசாரியரை மானசீகத்தால் அர்ச்சித்து உண்மையறிந்து நிராசை மயமானால் சிவானுபவம் பெறலாம் திருச்சிற்றம்பலம்